ஷன்னிந்திரோஸ்போ விஷ்ணுருக்கமாக நமோணே நமஸோமேவெவ்மா வதிஷாமி லியாமி சத்தியம் வீ தன்மாவ் வரமவ ம்ாோ மிவருணோமா இோஹஸ் ஷோ விஷ்ணுருக்கோம்மே நமஸ்தமே பிரம்மாசி ராமேவிரம் ப்ரவ வாதிஷம் த்தமிஷம் சத்தமம் தன்மாீத் தவக்ரமீத் ஆவீன்மா ஆவீத் வரம் ஓம்ாஷா ஓம் சகன்கு சீ கரை தேஜஸ்வினி தமவிஷாவை ி ஹரியோம் புதிதாக வந்திருக்கின்றவர்களுக்காக என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் சுவாமி ஓங்காரானந்தா நான் தேனியில் இருக்கிறேன் தேனிங்கிற ஊரில் கொடைக்கானலுக்கும் கம்பத்துக்கும் கொடைக்கானல் தேக்கடி மூணார் மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு தேனி அங்கே ஒரு ஆசிரமம் நிறுவி அந்த ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு இயன்ற வரையில் பாடங்களை சொல்லிக் கொடுத்து பிரதேசங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஸ்ரீமத் சுவாமி தயானந்தருடைய சீடரான பரமார்த்தானந்த சுவாமிகளிடம் ஆறு வருடங்கள் முறையாக வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியனம் செய்திருக்கிறேன் திருப்புராய்த்துறை ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரிடம் சந்யாசதீட்சை பெற்றிருக்கிறேன் தற்சமயம் இங்கே ஆசிரமத்திலே ஒரு வாரமாக ஆன்மீக முகாம் ஒன்று நடத்தி வருகிறேன் இன்று அது நிறைவு நாள் ஸ்ரீமத் சுவாமி சித்தபோதானந்த ஜி அவர்கள் இந்த வழக்கமாக வருகின்ற கீதை வகுப்புக்கு வருகின்ற ஜனங்களுக்கு நீங்கள் தமிழிலே சொற்பொழிவாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி உங்களுக்கு ஆன்மீக வாழ்வு என்கிற தலைப்பிலே சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களை இயன்ற வரையில் கூறுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் நான் கூறப்போகின்ற விஷயங்களை முதலிலேயே தெளிவுபடுத்திவிடுகிறேன் மனித பிறவியின் மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனித பிறவியின் மாண்பு முதல் கருத்து மதநூல்களில் நமக்கு தேவையான ஆழமான நம்பிக்கை இரண்டாவது கருத்து மூன்றாவது பக்தி என்கின்ற கருத்து நான்காவது நாம் எப்படி செயல் புரிய வேண்டும் என்கின்ற கருத்து அடுத்தபடியாக இறைவனை எப்படி உள்ளத்திலே தியானம் பண்ணுவது என்பது பற்றிய கருத்து பிறகு தத்துவ சாஸ்திரங்களை அறிந்து கொள்வது பற்றி ஆக மனுஷ ஜென்ம மகிமா ஸ்ரத்தா பக்தி கர்மயோகா உபாசனா அப்புறம் ஞானயோகம் இந்த ஆறு விஷயங்களை பற்றியும் பொதுவாக பேசுவதற்கு நான் முயற்சிக்க போகிறேன் பெரியவர்கள் இந்த மனுஷென்மாவனுடைய மகிமையை பற்றி ஒரு அழகிய ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார்கள் மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காஜனௌஸ்தாரோதேர்கும் தரையாவன்னித்யே இதனுடைய பொருள் நீ நிறைய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த ஷரீரம் என்கிற படகை வாங்கி வந்திருக்கிறாய் பெரிய புண்ணியம் என்கின்ற பணத்தை கொடுத்து ஷரீரம் என்ற படகை நீ வாங்கி வந்திருக்கிறாய் துன்பத்தின் கடலை கடப்பதற்காக துன்பக் கடலை கடந்து பேரின்பக் கரை சேருவதற்காக நீ இந்த சரீரத்தை புண்ணியத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாய் சரீரமாகிய படகை வாங்கி இது உடைந்து விடுவதற்குள் நீ கரை சேர்ந்து விடு இந்த படகு உடைந்து போவதற்குள் நீ கரை சேர்ந்து விடு மகதா புண்ணிய பண்ணியேன நிறைய சிறப்பு வாய்ந்த நிறைய புண்ணியப் பண்ணியம்னா பணம் பண்ணியேன இயம் காயநவஹு துவயா கிரீதா இந்த உடலாகிய படகு மிரண்டும் பதிகிறதுக்காக திரும்ப சொல்கிறேன் கம் இயம் காயநவஹு துவயா கிரீதா உன்னால் இந்த ஷரீரமாகிய படகு வாங்கப்பட்டிருக்கிறது இறைவனிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது எதுக்குண்ணா துக்கோதேகே பாரம் கந்தும் உததீன சமுத்திரம் துக்க உததீன துக்க சமுத்திரம்னு அர்த்தம் துக்கோததேகே பாரம் கந்தும் துன்பக்கடலின் கரை சேருவதற்காக இன்பத்தை அடைவதற்காக தர தரன்னா கடந்து விடு யாவத்து ந எதுக்குள்ள இது உடைஞ்சு போகுமோ தெரியாது இந்த படகு ஆகையினால இதை நன்றாக பயன்படுத்து என்று சொல்லுகிறார் ஆக மனுஷென்மா மிகவும் அபூர்வமானது என்று நமக்கு நன்றாக புரிய வேண்டும் இந்த உலகத்திலேயே உயர்ந்த பொருள் வைரமோ வைடூரியமோ அதெல்லாம் கிடையாது எந்த விதமான ரத்னங்களோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த செல்வங்களும் இந்த மனித பிறவிக்கு ஈடாகாது இதற்குத்தான் எல்லா அணிகலன்களும் ஆபரணங்களும் மனித பிறவி மிக உயர்ந்தது இதுக்குத்தான் வீடு இதுக்குத்தான் காரு இதுக்குத்தான் பங்களா இதுக்குத்தான் பணம் எல்லாம் இந்த மனுஷரீரத்துக்கு தான் ஆக இந்த மனுஷரீரம் மிகவும் அற்புதமானது கிடைப்பதற்கு அரியது ஜன்தூணாம் நரஜன்ம துர்லபம் ரொம்ப அபூர்வமான பிறவி கிடைச்சிருக்கு பிறவியினுடைய மதிப்பு தெரிஞ்சால் தான் நாம் மற்ற காரியங்களை ஒழுங்காக பண்ணுவோம் பகவான் நமக்கு அற்புதமான எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார் அதை வீணாக்கக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்னுடைய பொருள் என்ன தெரியுமா நந்தவனம்ங்கிறது இந்த உலகத்துக்கு பேர் இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் நந்தவனம்னு பேர் ஒரு ஆண்டின்னா ஜீவன் பேர் ஜீன் ஒருவன் இந்த நந்தவனம் உழ அழ அழகிய நந்தவனத்திலே நாலாறு மாதமாய் நாலாயிரம் பத்து மாதம் குஜவனை வேண்டி பிரம்மாவை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தோண்டின்னு சொன்னால் இந்த உடம்பு சரீரம் நாலாறு மாதமாக வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சரீரத்தை பிரம்மாஜி கிட்ட கேட்டு வாங்கியிருக்கான் அதை ஒழுங்காக வச்சுக்கக்கூடாதோ கொயவங்கட்டு இருந்து வாங்கிட்டு வந்த மட்பாண்டத்தை நல்லா பாதுகாத்து வச்சு அது மணலில் வச்சு அது குமிச்சு வச்சு அதில் ஜலம் விட்டு அதில் வெட்டி வேறு போட்டு வெட்டி வேறு விடாமச்சல் போட்டு நல்லா அதில் ஜலத்தை சாப்பிட்டா அது ஆனந்தமாக இருக்கும் அது இதில் அந்த பானையில் அதை என்ன பண்ணான்னா அதை சும்மா இப்படியே வச்சுட்டு ஆடின்ண்டே விளையாடிகிட்டே வந்து அப்புறம் ஆட்டம் வேற ஆடி அது தலையில் வேறு இப்படி வச்சுன்னு ரெண்டு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அது மாதிரி என்ன பண்ணுகிறார்கள் இந்த பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் என்ன பண்ணுகிறார்கள்னால் சரீரத்தை என்ன பண்ணுறோம் நாம்னா அனாவசியமாக பெரும்பாலும் இந்திரிய விஷயங்கள்லேயே விட்டு விட்டு இதை வீணாக்கி விடுகிறோம் அப்போது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இதை அப்படியே கண்ட பணத்தை சம்பாதித்து கிளப்புக்கெல்லாம் சுற்றி அதை இதையும் பண்ணி கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்து கடைசியில் காலத்தில் துன்பம் வரும்போது தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இரிட்டேட் ஆகி எல்லாரையும் சத்தம் போட்டு கடைசி வரைக்கும் வீடு வாசல் எல்லாத்தையும் நிம்மதி இல்லாமல் பண்ணி அநியாயமாக இவனும் கஷ்டப்பட்டு இருக்கிறவனெல்லாம் கஷ்டப்படுத்தி செத்து போகிறான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி வீணாக போகிறது ஆக இந்த முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது ரொம்ப அபூர்வமானது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரம் ஸ்தூல ஷரீரம் முதல்ல ஸ்தூல சூக்மத்தை விட்டுருக்கும் இந்த ஸ்தூல சரீரம் மனுஷிய ஜென்மம் ரொம்ப அபூர்வம் ஏற்கனவே எத்தனையோ மனுஷ ஜென்மாவில் பண்ணின புண்ணியந்தான் திரும்பவும் ஒரு மனுஷிய ஜென்ம கிடச்சிருக்கு சாஸ்திரப்படி மனுஷ ஜென்மாவை தவிர மற்ற பிறவிகளில் வந்து புண்ணியத்தை செய்ய முடியாது பாபத்தையும் செய்ய முடியாது புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதோடு சரி மனித பிறவியை தவிர அதெல்லாம் போகஜென்மான்னு பேர் மனுஷென்மாவை தவிர மற்ற ஜென்மாலாம் போகஜென்மான்னு சொல்லப்படும் ஆனால் மனுஷ ஜென்மா மாத்திரம் போக ஜென்மா ப்ளஸ் கர்மஜன்மா இதில் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக புண்ணிய பாபத்தை க்ரியேட் பண்ணுறோம் மற்ற ஜென்மாவில் எல்லாம் பண்ணுறது இல்லை நாம் ஆக இந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கவும் செய்கிறோம் புண்ணிய பாபத்தை பழபடியும் பண்ணவும் செய்கிறோம் மற்ற ஜென்மாவில் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதோடு சரி புண்ணியபாபத்தை புண்ணிய பாபத்தை செய்கிறது இந்த ஜென்மாவில் சேர்ந்துருக்கு ரெண்டும் இருக்குது போக ஜென்மா ப்ளஸ் கர்மஜென்மா அதனால் எதுக்கு இதுக்கு முன்னாடி எப்போவோ பிறந்த மனித பிறவியில் செஞ்ச புண்ணியங்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் இங்கே இந்த புண்ணியத்தினால் உடம்பு கிடைச்சிருக்கு பழையபடியும் வீணாக்காதேங்கிறாங்க இப்போ இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேங்கிறார் தாய்மானவர் இதை மி இதை வேஸ்ட்டு பண்ணிட்டேன்னா இனி என்ன ஆகுமோ தெரியாது மறுபடியும் திரும்பவும் இந்த மனுஷென்மா எப்போ கிடைக்கும் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் எவல்யூஷன் தீரே நினச்சிட்டு திரும்பவும் கண்டிப்பாக மனிதப் பிரிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஒருவேளை தேவப்பிறவி கிடைக்கலாம்னு கிடையாது அப்படிலாம் ஒன்றும் நியமம் இல்லை எத்தனையோ தடவை நாம் புழுவாக பிறந்திருக்கோம் எத்தனையோ தடவை நாம் வந்து கழுதியாக பிறந்திருப்போம் எத்தனையோ தடவை மாடாக ஆடாக பிறந்திருப்போம் என்னால் அதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தா அதுக்கு முடிவே இல்லை எத்தனையோ தடவை நம்ம எத்தனை பிறவிகளை திரும்ப புல்லாக பல புழுவாக பரமுறை பல்வங்களாக பரமுறை பறவையாக பலமுறை பிறந்திருக்கிறோம் மனிதர்களாகவும் பலமுறை பிறந்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற கருத்து என்னென்னா இதை வீண் பண்ணிடாதே ஒவ்வொரு ந நேரமும் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மனுஷென்மாவனுடைய மகிமை உன்னுடைய மனதிலே இருக்கட்டும் இதை நாம் சரியாக புரிஞ்சிக்காததுனால தான் நம்ம பல தவறுகளை செய்யறதுக்கு காரணமாக மனுஷ ஜென்மாவருடைய மகிமை முதல்ல நம்ம மனசில் புரியணும் என்னை யாரும் மதிக்கிறதில்லேன்னு நினைக்காதிங்க உங்களை நீங்கள் மதியுங்கள் யாரும் நம்மளை மதிக்கணும்னு அவசியம் இல்லை என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் யாரும் ஏன்னு கூட கேட்குறது நான் வந்து நான் என்னெல்லாம் படாத பாடுபட்டேன் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஒரு க்ஷணத்தில் எல்லாம் மறந்துவிட்டாங்க என்னோடய பெருமையே தெரியலை இன்றைக்கி அவங்களுக்கு பெருமை வந்தது யாராலேன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் நம்ம கேட்டுருக்கோம் ஆனால் ஒன்று அதெல்லாம் முக்கியமில்லை நம்மை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம் பிறர் நம்மை மதிப்பது முக்கியம் அல்ல நம்மை நாம் மதிக்க வேண்டும் கடவுள் நமக்கு அற்புதமான பிறவியை கொடுத்திருக்கிறார் இது நிச்சயமாக கிடைக்காது ரொம்ப அபூர்வமானது அதனால தான் சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப முதல்ல இதைத்தான் சொல்லுவாங்க மனுஷ ஜென்மாவனுடைய மகிமை முதல்ல புரிஞ்சுக்கும் இதுதான் அடிப்படை அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் முதல்ல இந்த பிறவி மிகவும் உயர்ந்தது என்பதை நன்கு மனதிலே பதிய வைப்பாயாக தாய்மான்வர் நம்மெல்லாம் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்னு நிறைய பேருக்கு தெரியலை இங்கே அந்த இங்கே இந்த வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வராங்க இங்கே வர்றவங்களே நிறைய விதம் இருக்குது இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா இங்கே இப்போ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீங்களாம் வந்திருக்கீங்க இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இதான் இந்த இடமெல்லாம் நல்லாயிருக்கு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படி ஒருத்தர் அவர் ஒருத்தர் சொல்கிறார் இல்லை தக்ஷணாமூர்த்தி கோயில் நல்லாயிருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அவரை உடனே இல்லைங்க மத்தியானம் லன்ச் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு என் வீட்டை காட்டிலும் நல்லா இருக்குது என் ஒய்ஃபே சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அதனால் எல்லாம் நல்லாயிருக்கு அதனால் அந்த லஞ்சு ரொம்ப இருக்குது காலம்புற டிஃபனும் நல்லாயிருக்கு சாயங்காலம் எதுவும் இருக்குது எதுவுமே குறவே இல்லை ம இடையில் ஒரு டீ வேறு தராங்க ஆகையினால இதெல்லாம் அதனால தான் வரேன் அப்படி நினைக்கலாம் அப்புறம் தப்பி ஒருத்தர் சொல்லுவார் உபன்யாசம் எல்லாம் கேட்கணும்னு வர்றேன் சொல்லுவார் நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே வந்து நான் மனசை நல்லா ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து நல்ல மனசை சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப போய் அங்கே போய் ஃபைட் பண்ணுறதான் வேறு என்ன வேலை அங்கே போய் ஊருக்குள்ளே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே வந்து வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறோம் வாராவாரம் வருகிறோம் சார்ஜ் பண்ணுகிறோம் இது பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறோம் இது என்ன ஆகுறதுன்னா வாராவாரம் இருக்கிறதுனால மனசுக்கு பலம் போடுறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வெகு சில பேர் ஆகையினால் இப்போ இங்கே எதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து போய்டும் சில பேருக்கு அதனால் சில சமயம் நம்ம கிளாஸுக்குன்னு வந்திருப்போம் அங்கே நாலு பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க பரவாயில்லை நீங்கள் க்ளாஸ் போனால் பரவாயில்லைன்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அவர் மெல் அடித்தோன்னே அப்படியே லஞ்சு சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படியே போயிடுவாங்க அப்படியே சில பேர் இருப்பாங்க ஏதோ வரணும்னு நினச்சோம் வந்தது கிளாஸுக்கு தான் அப்புறம் வந்து அவரை ரொம்ப நாளாச்சு பார்த்து க்ளாஸ் அடுத்த வாரம் கூட கேட்டுக்கலாம் ஒரு சல்ல சந்தர்ப்பம் சரி பேசின்னு இருந்துட்டேன் தாய்மான் அவர் சொல்கிறார் வந்த வரவை மறந்து என்ன பா வார்த்த வந்த வரறவை மறந்து மிக்க மாதற்பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெய்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி நான் இந்த உலகத்துக்கு வந்து எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் மறந்து போய் நான் வந்து தவித்து கொண்டிருந்த போது வந்த வரவை மறந்து மிக்க மாதற்பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இதிலையே புத்தேஷனா புத்தேஷனா வித்தேஷனா லோகேஷனா அப்படின்னு சொல்லி உலக விஷயங்களில் ரொம்ப மூழ்கி போயிட்டேன் அப்புறம் குரு வந்து நீ வந்தது இதுக்காக இல்லை இதெல்லாம் செகண்ட்ரி தான் உண்மையிலேயே லட்சியம் என்னென்னா உன்னை நீ உன்னை நல்லா பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் உன் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்காக நீ வந்திருக்கேன் நீ வந்து மனசை பக்குவப்படுத்தி மெய்ப்பொருளை அறிவதற்காக நீ வந்திருக்கிறாய் நீ வந்து பிறவியிலேருந்து விடுபடுறதுக்கு மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க இந்த வாய்ப்பை நீ சரியாக நம்ம வந்து என்னெல்லாமோ சாப்பாட்டுக்கு வாங்குவோம் பொருளை வாங்குவோம் என்ன வாங்கினாலும் நம்ம மனசெல்லாம் ஒரு பக்கம் ட்ரெயின் கிளம்பிடுறதான்னு பார்த்துட்டு இருப்போம் சிக்னல் போட்டுடுறாங்களான்னு கவனிச்சிட்ருப்போம் எவ்வளவோ விவகாரம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனாலும் நம்ம மனசு அந்த லட்சியத்தை ஞாபகம் இருக்கும் அது சாதாரண பிரயாணத்துக்கு இருக்குது இது மகா பிரயாணம் இந்த உலக வாழ்க்கையில் பயணம் பண்ண வந்திருக்கோம் நமக்கு எது அந்த லட்சியம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும் அதனால் தான் இந்த முதலில் மனித பிறவியை புரிஞ்சு இதை வீண் பண்ணாமல் இருக்கணும் கட்டோபரிஷத் சொல்கிறது பிரம்மாஜி படைக்கும் பொழுதே இந்திரியங்களையெல்லாம் வெளியில் போகிற மாதிரி படைச்சுட்டார் அதனால தான் எப்போ பார்த்தாலும் பார்த்துண்டே கேட்டுண்டே முகர்ந்துட்டே சுவைத்துக்கொண்டே ஸ்பரிசித்து கொண்டே இருக்கிறோம் அதனால் எல்லாருமே பட சிருஷ்டியே இப்படி இருக்குது ஆனால் வந்து என்ன இருதுன்னா யாரோ ஒரு அதனால ஜனங்களெல்லாம் அந்த இந்திரிய விஷயங்கள்லேயே போய்கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருத்தந்தான் தப்பித்தவறி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தன்னை பற்றிய உண்மையை அறிய முயல்கிறான் அப்படின்னு சொல்கிற சொல்வது கட்டோபனிஷத் பராஞ்சி காணி வதனத் ஸ்வயம்பூ பராங் பஷியத்தி ந அந்தராத்தன் கஷ்டித் தீர்ப்பிரத்யகாத்மானுர் அமிர்தத்வமிச்சன் அதனால யாரோ சில பேர் தான் அபூர்வமாக தான் தனது பெருமையை மனித மகிமையை உணர்ந்து மனுஷன்மா ரொம்ப உயர்ந்தது அது மறுபடியும் கிடைக்காது இது எப்படி இன்னுமே மறு எப்போ சான்ஸ் வருமோ தெரியாது இன்றைக்கே இப்பொழுதே இகச்சேதவேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிக வேதீன் மகதீ வினஷ்டி கேனோ பரிஷத் சொல்கிறது இந்த மனித பிறவியிலேயே இந்த உண்மை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கை பயனுள்ளதாகும் திருப்தியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை அடைவாய் நீ எச்சரிக்கை செய்கிறது இகச்சேத் அவேதீத் அக சத்தியம் அஸ்தி இங்கேயே நீ இப்பொழுதே இந்த உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ள என்றால் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாவாய் பூதேஷு பூத்தேஷு விசித்திர தீரா பிரேத்தியாஸ்மாக அமிர்தா பவந்தி இப்பொழுதே இங்கேயே இந்த உண்மையை தெரிந்து கொண்டு வாழ்வாயாக அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கோம்னா நமக்கு டயமே இல்லை இதுக்கெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரத்தை கொடுத்து இதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு அவகாசமே இல்லை பர்திருகரின்னு ஒரு பெரிய மகாத்மா சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் தினந்தோறும் சூரியன் உதிக்கிறது மறைகிறது நம்ம வாழ்நாள் கழிஞ்சுட்டே போய்கொண்டே இருக்கிறது நம்மளும் ரொம்ப பிஸியாக வேலை பண்ணிருக்கோம் டைம் போனதே தெரியல திடீர்னு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறாங்க அப்போ தான் ஓஹோ நமக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சோ அறுபது வயசாகிடுச்சோன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம வேறு நடுவில் வாழ்க்கையில் பார்க்குறோம் நிறைய பேர் வேலை பண்ணுறதுக்குள்ளேயே நடுவில் திடீர்னு போயிடுறாரு வீட்டெல்லாம் அழகாக கட்டிகிட்டு இருந்தார் ஆளை காண திடீர்னு போயிட்டார் அப்படிங்கிறாங்க நிறைய பேருக்கு உடம்பில் நிறைய வியாதி வருகிறது வ வயசான காலத்தில் வந்து ஒன்றும் புரியாமல் கஷ்டப்படுகிறார்கள் திடீர்னு மரணம் அடைந்து விடுகிறார்கள் அதை கண்டு நமக்கும் இந்த கதி ஏற்படும் யாருக்கும் தோன்றுவதில்லை ஏனென்றால் இந்த உலகம் உண்மை என்று நம்பி இந்த மக்கள் உன் மோகம் என்ற கல்லை குடித்து மயங்கி போயிருக்கிறார்கள் மோகம் என்ற கல்லை குடித்து மயங்கி போயிருக்கின்றார்கள் இந்த மக்கள் ஆதித்தியஸ்ட கதாகத்தை ரக சம்சீயத்தை ஜீவிதம் வியாபாரை பகுபாரிய பாரகு குருபி காலோப்பி நியாயத்தை டைம் போகிறதே தெரியல எதுல என்ன சம்பாதிக்கிறது அதை சேர்க்கறது அதை பேங்கலை போடுறது அதை காப்பாற்றுறது திரும்ப திரும்ப பார்க்கறது இதுக்கே சரியா போயிடுச்சுண்ணா காலோப்பி நியாயத்தை திருஷ்டுவா ஜன்ம ஜரா விபத்தி மரணம் திராச நோத்பத்தியத்தை தினந்தோறும் பார்க்குறோம் பிறக்கிறாங்க கிளத்தனம் வர்றது வயதான காலம் வர்றது வியாதி வர்றது செத்து போகிறாங்க நமக்கும் இதே இதில் தான் நாமளும் இருக்கோம் இதுக்குள்ளே நம்ம எந்த நன்மை அடையிறது யோசிக்கிறது இல்லை பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜகத்து இந்த உலகம் பைத்தியம் பிடித்து போய் கிடக்கிறது என்று மகாத்மாவான் அவர் சொல்லுகிறார் ஏன்னா அது அப்படி இருக்குது உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க நீங்கள் வந்திருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் அதை உட்காந்து பொறுமையாக அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி கேட்குறதுனால சொல்கிறோம் அதில் இந்த ஜென்மா ரொம்ப உயர்ந்தது இதை நான் இதோடு நிறுத்திக்கிறேன் ஏன்னா இதை சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு முடிவில்லாமல் இருக்கும் நந்தவனத்தில் உராண்டி வந்தவரவை மறந்து மகதா புண்ணிய பண்ணியன அப்படின்னா நிறைய பெரியவங்கள்லாம் முதல்ல இதைத்தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க மனுஷ ஜென்மா ரொம்ப ஒசர்ந்ததுன்னு முதல்ல மனசில் பதிய வச்சுக்கும் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் இந்த பிறவியை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார் இது யாருக்கும் கிடைக்காத அபூர்வமான ஒரு வாய்ப்பு நீ வந்து பணக்காரனா ஏழையா படித்தவனா படிக்காதவனா இதை பற்றியெல்லாம் நீ இப்பொழுது கவலைப்படாதே மற்றவர்கள் அதற்கு மதிப்பு தருகிறார்கள் தரவில்லை என்பது பற்றி உனக்கு தேவையில்லை கடவுள் உனக்கு அற்புதமான பிறவியை கொடுத்திருக்கிறார் இதை நன்றாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் ஆகவே நாம் எல்லோரும் மனித பிறவியினுடைய மகிமையை நன்கு உணர வேண்டும் என்பது சொற்பொழிவின் முதல் கருத்தாகும் இரண்டாவது கருத்து நம்முடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது இந்த வாழ்க்கை முழுவதும் நம்மால் அறிந்து கொண்டு விட முடியாது நம்முடைய அறிவு மிகவும் எல்லைக்கு உட்பட்டது சிற்றறிவு படைத்தது நமக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது ஆனால் எல்லாம் நமக்கு தானாக தெரிஞ்சுடாது தெரிஞ்சுக்கிற சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறார்னா நல்லறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து நல்ல சாஸ்திரங்களெல்லாம் பகவான் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் உபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது பகவான் முதல்ல சிருஷ்டி பண்ணுற என்ன பண்ணியிருக்காராம் முதல்ல சிருஷ்டி பண்ணுற போதே படைச்சு அவர் கையில் வேதத்தை கொடுத்தாராம் இதை வச்சு நீ உலகத்தை சிருஷ்டி பண்ணுனாராம் ஆகையினால் கீதையிலையும் பார்க்குறோம் மூன்றாவது அத்தியாயத்தில் வரும் உங்களுக்கு சக ஜாஸ் பிரஜாசிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏசவோஸ்விஷ்ட காமதுகு மூன்றாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகத்தில் இது வருகிறது பிரம்மா வந்து உலகத்தை படைக்கிற போதே அதில் எப்படி வாழணுங்கிற அறிவையும் சேர்த்தே படைச்சுட்டார் எப்படி இந்த மைக்கை வாங்குகிறோம் வாங்குகிற போதே அதில் ஒரு கூட ஒரு புஸ்தகம் கொடுக்குறாங்க இந்த மைக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த ஃபேனை எப்படி பயன்படுத்தணும் எதா இருந்தாலும் சரி அது கூடவே ஒரு கு சின்ன புக்கு கொடுக்குறாங்க அப்போ வந்து அதனுடைய அர்த்தம் என்னென்னா இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்காமல் நேரம் நம்ம வாட்டுக்கு கண்டபடியெலாம் இது பண்ணோம்னா மைக்கை கெடுத்துவிடுவோம் அதனால் இந்த சிருஷ்டியே வேதத்தோடு சேர்ந்து சேர்த்துத்தான் சிருஷ்டி பண்ண என்பது நம்முடைய பெரியவர்களுடைய அபிப்பிராயம் இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சிருஷ்டியில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவும் சேர்த்தே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் சாஸ்திரங்கள்னு சொல்கிறோம் பெரியவங்கள்லாம் சொல்லுகிறார்கள் வாக் சூக்தம்னு வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்குது அந்த சூக்தம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை அறிவெல்லாம் பெரியவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள்னு சொல்கிறது தேவீம் வாச்சமஜனய்தயத் வாக்வதந்தி அனந்தாமந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ரசிக்கலாம் அனந்தாமந்தா ததி நிர்மிதா மகீம் எஸ் தேவா துர்ஜனாய்ராம் ஷட்பதாஞ்ச வாச்சந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாக்கு வேத சார்ந்துதான் தேவர்கள் இயங்குகிறார்கள் மனிதர்கள் இயங்குகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது வாச்சந்தேவா உபஜீவி விஸ்வே வாசந்தேவா உபஜீவ்வேச்சர்வா பசவோ மனுஷி மாநர் நல்ல சிறந்த வாழ்க்கை வேதத்தோடு தான் பின்னிப்பிணைந்திருக்கிறது அதெல்லாம் இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் வாச்சி மா விஷ்வானியர் சா நோகவஞாந்திர பத் வாரம் பிரதமஜா வேதா நாம் மாதாமிருத்தாபிகி சொல்ல ஆரம்பிச்சா நீல போயிட்டு இருக்கும் அதுல முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா மகரிஷிகள் மிகவும் சிரமப்பட்டு உயர்ந்த உண்மைகளை நமக்கு கிரகித்து கொடுத்திருக்கிறார்கள் யாம் ரிஷையோ மந்திர கிருத்தோ மனிஷின அன்வை சந்த் தேவாஸ் தபாஸ்ரமேண ரொம்ப தபஸ் பண்ணி சிரமப்பட்டு உயர்ந்த பேர் உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் வேதங்களின் வாயிலாக அதனால்தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் நமோ நமோ வாச்சே யாச்சோதிதா வா யாச்சாதிதா தஸ் வாச்சே நமோ நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதே இதெல்லாம் என்ன அர்த்தம்னா வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது இந்த மந்திரமே எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதோ எதெல்லாம் நமக்கு தெரியாதோ அத்தனை வேதத்துக்கும் நமஸ்காரம்னு அர்த்தம் நமோ வாச்சே யாச்ச உதித்தா அப்படி அழகாக சொல்லுகிறது எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோ வேதங்கள்லேருந்து எதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கோ அத்தனைக்கும் நமஸ்காரம் அப்பேற்பட்ட வேதங்கள் நாம் எப்படி வாழணும்னு நமக்கு வழியை சொல்லி கொடுக்கிறது எது உண்மைன்னு சொல்லி கொடுக்கறது அந்த வேதங்களில் நமக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை வரும் ஸ்ரத்தை என்றால் என்ன அப்படின்னா பிளைண்ட் பிலீஃபுக்கு பேர் ஸ்ரத்தை இல்லை குருட்டுத்தரமாக ஒத்துக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தை இல்லை ஆனால் புரியாமல் ஏற்றுக்கவும் கூடாது புரியாமல் ஏற்றுக்கவும் கூடாது புரியாமையும் அதை ஒத்து முடியாது புரியாதனால நமக்கு அது மனசில் பதியாது புரியவும் இல்லை அதே சமயம் முதல்ல அது குருட்டுத்தரமாக ஒத்துக்கிறது இல்லை ஏதோ பெரியவங்க சொல்லிவிட்டாங்க நம்ம அப்படியே கேட்டுடுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ரத்தை இல்லை புரியாமையும் ஒத்துக்கப்படாது குருட்டுத்தனமாகவும் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன அது நமக்கு காலப்போக்கில் புரியும் நம்ம காட்டிலும் வேதத்துக்கு சர்வஜத்துவம் இருக்குது நாம் எல்லாம் அல்பஜர்கள் நாம் எல்லாரும் சிறி எனவே என்ன பண்ணணும்னா வேதத்தில் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்கணும் அது வந்து எனக்கு நல்ல வழி காட்டும் அதுதான் நான் சார்ந்து வாழ்வேன் அதில் பகவானே கீதையில் அர்ஜுனுக்கு சொல்லுகிறார் பதினாறாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனா நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் சாஸ்திரம்தான் பிரமாணம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரியாகிய வியவஸ்தோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிகாரசி பதினாறாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் இப்படி சொல்கிறது அதாவது சாஸ்திரத்தில் பரிபூர்ணமாக ஸ்ரத்த வைக்கணும் நம்பிக்கை நன்றாக இருக்கணும் எனக்கு வேதந்தான் முக்கியம் வேதம் சொல்கிறபடி தான் நான் வாழ்வேன் வேதத்தை நான் மீறி ஒரு பொழுதும் நடக்க மாட்டேன் ஏன் மனசில் இருக்கிறபடியெல்லாம் மனசு சொன்னபடியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அதனால் இந்திரியங்கள் மனசில் சொன்னபடி நம்ம போயிடக்கூடாது இந்திரியங்கள் சொல்கிறபடி மனம் சொன்னபடி நாம் இயங்கிவிடக்கூடாது சாஸ்திரத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை முழுக்க அப்படியே குருட்டுத்தனமாக ஊற்றக்கூடாது அதே சமயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒரு நாளும் வீண் போகாது என்னுடைய சின்ன புத்திக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம் ஆனால் போக போக வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமாக அதில் நம்ம நம்பிக்கை வைக்கிறது அதாவது நம்பின பகுதிகள் அறிவாயிடும் அதாவது முதல்ல நான் அது ஏற்றுக்கொண்ட பகுதிகள் அறிவாக மாறிடும் ஏற்றுக்கொள்ளாத பகுதிகள் நம்பிக்கையோடு இருக்கும் அப்படி இருக்கும் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் நமக்கு எதெல்லாம் வேதத்தில் புரிஞ்செடுத்தோ அதெல்லாம் நம்ம அடி மாறிடும் எதெல்லாம் புரியலையோ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு எப்படி வேதத்தை கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது வேதம் உயர்ந்தது அது இன்றைக்கி எனக்கு புரியாமல் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு அதுக்கு புரியலாம் ஆகையினால நான் வேதத்தை வந்து ஒரு நாளும் மறுக்க மாட்டேன் அதனால தான் நம்ம வழக்கத்துலேயே ஒரு மாதிரி பழம் இருக்குது ஓ வாக்கு என்ன பெரிய வேத வாக்காக்கும் எல்லாம் ஒத்துக்கணும்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதுலேருந்தே என்ன தெரிகிறதுன்னா வேத வாக்கை எல்லோரும் மதிக்க வேண்டும் வேதத்தின் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இது கொஞ்சம் கடினமான விஷயம் நமக்கு வந்து நம்ம ரேஷனல் மைண்டு அதை ஒத்துக்காது தா இவர் சொல்கிறார் திருமூலை சொல்லுகிறார் வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் கிடையாது வேதத்தில் நாம் தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சு நடக்க வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது புத்திசாலி என்ன பண்ணுறான்னு தெரியுமா தன்னோட புத்தி சொல்கிறதெல்லாம் முழுக்க ஏற்றுக்கிறது வேதத்தை அப்படியே ஒத்துக்கிட்டு அதுபடியே வாழ்ந்து பிறகு வேதத்தினுடைய உண்மை பொருளை உணர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி பெறுகிறான்னு சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் இல்லப்பா விசேஷம் புண்ணியமானது எதுவும் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு தர்க்கவாதம்னா என்ன இந்த லாஜிக் எல்லாம் அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இங்க இருக்கிற பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் அங்கே போய் சேர்றது யாரையா நம்புவா இன்னுமோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்ல எள்ளும் சன்னி இங்கே இறைச்சா பித்தர்களுக்கு போய் சேர்றது ஏதாவது காதலை பூ சுத்துறாம்பா அது முதல்ல தோணது அதுக்கப்புறம் வந்து வயசாக வயசாக அடிபட அடிபட அனுபவம் வர வர எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் ஆமா பெரியவங்க சொன்னதெல்லாம் சரிதான் அன்னைக்கு நமக்கு புரியலை இன்னைக்கு புரியறது ரொம்ப அதனால் இந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா பூர்ணமாக ஒத்துக்கிறது வேதம் வந்து தெய்வம் கடவுள் எந்த ரூபத்தில் இருக்கார்னா வேத ரூபத்தில் இருக்கார் வேதத்துலேருந்து தான் கடவுளையே தெரிஞ்சுக்கிறோம் அதனால் கடவுள் எனக்கு நல்ல பிறவியை கொடுத்துருக்கிறார் நல்ல சாஸ்திரங்களையும் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என்ன தான் நமக்கு குறை நம்மளானால் விட்டால் ஆயிரத்தெட்டு குறைய சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு குறைவும் இல்லை குறைவே இல்லை இன்னும் அழகான வாழ்க்கை கொடுத்துருக்கார் பகவான் நம்மளானால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விட்டா சொல்லிகிட்டே இருக்கும் குறை ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை சொல்கிறோம் மென்டல் ப்ராப்ளத்தை சொல்கிறோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி சொல்லி அழுதுண்டே இருக்கும் நம்ம பகவான் என்ன பண்ணியிருக்காருனா ஜென்மாவை அழகாக கொடுத்து அழகான சாஸ்திரங்களையும் கொடுத்து ஐவகை பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சரபேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறையாதை நூலையும் வகுத்து தாய்மானவர் சொல்கிறார் இத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காங்க பகவான் உனக்கு என்ன குறை வச்சிருக்காரு பகவான் அதனால் நான் ரெண்டு முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் மனித பிறவியை நன்றாக அதனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வது முதல் அம்சம் ரெண்டாவது அம்சம் சாஸ்திரங்களில் பரிபூரணமாக ஸ்ரத்தை வைப்பது இது ரெண்டாவது மூன்றாவது பக்தி பக்திங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரியங்கிற உணர்ச்சி பிரியம் எது நமக்கு நல்லதை கொடுக்குமோ அது மேலே நமக்கு பிரியம் வரும் எது நமக்கு ஹிதத்தை தருமோ எது நமக்கு நன்மையை கொடுக்குமோ அதில் நாம் பிரியம் வைக்கிறோம் நமக்கு வந்து பணம் நிறைய சுகம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால பணத்து மேலே பிரியம் வைக்கிறோம் பொருள்களெல்லாம் சுகம் கொடுக்கும்னு நினச்சி பொருள் மேலெல்லாம் பிரியம் வைக்கணும் நான் இதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தா முடிவில்லை என்லெஸாக போகும் ஆகையினால இதெல்லாத்துலேயும் நாம் பிரியம் வச்சுருக்கோம் இதில் பக்தி இருக்குது ஆனால் பெரியவங்க விழுந்து விழுந்து சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லின்னு இருக்காங்க அப்பா நீ நல்லா இருக்கணும் சொசைட்டி நல்லா இருக்கணும் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீண்வந்து விஸ்வே அமிர்தச புத்திராக ஆஜே தாமி திவ்யானி தஸ்தூ நீங்கள்லாம் மோக்ஷத்தை அடைவதற்காக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஜனங்களெல்லாம் பார்த்து பாப்பிகளேன்னு சொல்லாமல் புண்ணியசாலிகளேன்னு சொல்லி புண்ணியசாலிகளேன்னு சொல்லி கொஞ்சம் இந்த அட்டாக் பண்ணாதான் ஒரு ஆனந்தம் ஆனால் புண்ணியசாலிகளேன்னு சொல்லி அவர்கெலாம் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்கப்பா அப்படி சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பரிபூர்ணமாக அதில் நமக்கு பக்தி வரணும் அது நமக்கு முதல்ல அது சொல்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அம்மா அப்பாலாம் சின்ன வயசில் சொல்கிற போது அம்மா அப்பா மேலே பிரியமே இல்லை கோபம் கோபமாக வந்தது இவங்களை விட்டால் நமக்கு வேறு கதையும் இல்லை அப்படின்னு சொல்லி கோபம் வந்தது இன்னும் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அப்பா அன்னைக்கு சொல்லலேன்னா நம்ம இப்படி இருப்போமான்னு சொல்கிறேன் ஏன்னா பிரயோஜனம் வந்து பின்னாடி தான் கிடைக்கிறது அதனால முதல்ல கிடைக்கிறது இல்லை அதனால நமக்கு முதல்ல அன்பு வர்றதில்ல ஆனால் பின்னாடி தான் அன்பு வருது அதனால தான் இவர் தாய்மணவரே சொல் தாய் அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்தார் அப்போ அன்பு பெருகிறது முதல்ல நமக்கு வந்து கடவுளை கடவுள்கிட்ட அன்பு பண்ணு பக்தி பண்ணுன்னா நமக்கு அன்பு உண்மையாக வர்றதில்லை சும்மா ஏதோ போய் போய் கும்பிடுறோம் அதனால தான் நிற்க முடியல ஒரு அர்ச்சனைக்குள்ளே இருபத்தஞ்சோம் திரும்பி பார்த்து அப்படி இப்படி எல்லாம் பண்ணி நமக்கு உண்மையாக பக்தி இருந்தால் பார்த்துட்டு இருப்போம் அதனால நமக்கு திரும்பி பார்த்து கையை காலாசிச்சு எப்படா இந்த அர்ச்சனை முடியும் அது வேற ஜோசியர் சகசிரநாமம் பண்ணுன்னு வேறு சொல்லியிருப்பார் இந்த சகசிரநாமம் முடிகிறதுக்குள்ள நம்ம வந்து இங்கே பார்த்து அங்கே பார்த்து ஏன்னா சகசிரநாமம் நமக்கும் தெரியாது அது அவருக்கு சௌரியம் நமக்கு தெரியாது அது அவருக்கு சௌரியம் அதனால் என்னென்ன அவர் அவர் அவரும் அவரும் சீ அவரும் எதே இல்லை இதில் அவரெல்லாம் இருக்கார் என்னவோ பண்ணவேன்னு பண்ணிகிட்டு இருக்கார் அவர் எப்படி இருக்கு பாருங்க பக்தி வந்து நமக்கு முதல்ல வர்றதில்லை முதல்ல நம்ம சும்மா கேஷுவலாக போகிறோம் நமக்கு வந்து உண்மையான வேகாக இருக்குது என்னமோ இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் செட்டப்பில் வளர்ந்துட்டோம் அதனால் நமக்கு மனது அப்படி இருக்குது ஆனால் உண்மையான பக்திங்கிறது வர்றதே இல்லை ஆனால் சா பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது உனக்கு உண்மையிலேயே சுகத்தை கொடுக்கும்பா நீ சாஸ்திரத்துக்கிட்ட முதல்ல ஸ்ரத்தேன்னு சொன்னேன் நம்பிக்கை அப்புறம் அதே இன்னொரு கோணத்தில் அதில் ஒரு பிரியம் பிரியம்னா பக்தி அப்புறம் அந்த சாஸ்திரத்தை எடுத்து பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பெரிய மகான்கள் எல்லாம் அந்த சாஸ்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பேர் சாஸ்தான்னு பேர் சாஸ்திரம்னா சாஸ்திரம் இந்த கிரந்தங்கள் அதை உபதேசம் பண்ணுறவருக்கு பேர் சாஸ்தான்னு பேர் உபதேசம் பண்ணுறவர் டீச்சர் அவர் வந்து அவர்கிட்ட நமக்கு பிரியம் வரணும் ஏன்னா அவர் நமக்கு நல்லதெல்லாம் சொல்கிறார் நம்ம மனசை பண்படுத்துறதுக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதெல்லாம் அவர் உபதேசம் பண்ணுறார் அதனால் அவரிடத்துல பிரியம் சாஸ்திர பக்தி குரு பக்தி அப்புறம் சாஸ்திரமே சொல்றது அம்மா அப்பா வந்து தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்றார் மாத பக்தி பித்ருபக்தி அப்புறம் குரு பக்தி அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சாஸ்திரம் சொல்லுகிற ஈஸ்வரங்கிட்ட பக்தி இந்த பக்தியை நாம் நிறைய டெவலப் பண்ணணும் பக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு சத்சங்கம் தான் முடியும் சத்சங்கம் ஒன்றே எல்லாத்தையும் நல்லது பண்ணிடும் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் சத் சங்கத்தில் தான் இந்த பக்தியை டெவலப் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து சா நம்ம வச்சுருக்கிற பிரியமெல்லாம் அழிஞ்சு போகிற பொருளில் தான் பிரியம் இருக்குது நல்ல பிர விஷயங்களில் பிரியமில்லை தயான் சுவாமி அடிக்கடி சொல்லுவார் உனக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் நல்லதாக இருக்காது எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் உனக்கு பிடிக்காது எதெல்லாம் உனக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் மூணு கேட்டகரிக்குள்ள வரும் ஒன்று அன்ஹெல்த்தி இல்லாட்டி இல்லீகல் இல்லாட்டி இம்மாரல் இதுதான் பிடிக்குமா ஆனா வந்து எது ஹெல்த்தியோ நமக்கு வந்து பாதாம் பருப்பு பிடிக்கும் ஆனா அது என்ன பிடிக்கிறது ஆனால் நல்லது இல்லை பிடிக்குமோ அது நல்லதல்ல எது பிடிக்காதோ எது நல்லதோ அது பிடிக்கிறது இல்லை அதனாலதான் கீதையில கடைசியில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் பார்க்கிறோம் எத்தனை அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்திகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் விளக்கம் சொல்கிறார் வைராதி ஆரம்ப காலே அபியாசிரமேதையில பதினெட்டாம் அத்தியாயத்தில் இந்தவிதம் அபியசாந்தம் நிச்சதி எத்திரே விஷமிம் இந்த மனுஷென்ம மஹிமையை புரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சுகம் ஸ்ரத்தையினால ஏற்படுற ஆனந்தம் அப்புறம் பக்தியினால உருவாகிற ஆனந்தம் எல்லாம் மைண்டை நல்லா குவாட்டிடியூட் பண்ணும் நல்லா மனசை சாந்தப்படுத்தும் அதனால பக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது நமக்கு அந்த பக்தி உண்மையான பக்தி லேசில் வராது நமக்கு உண்மை கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் கிடைச்சாதான் நமக்கு உண்மையாகவே பிரியம் வரும் இப்போ வந்து பகவான்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறோம் என்ன வேண்டி வேண்டிக்கிற போது என்ன நிபந்தனைன்னா இதை நீ நிறைவேற்றினால் உனக்கு நான் அதை செய்வேன் அப்படின்னு அது நிறைவேறதுன்னு வச்சுக்கோ நிறைவேறின உடனே அன்பு கூடுறது சதயா ஸ்ரத்தஜா யுக்தகா தஸ்ய ஆராதனம் ஈகத்தேன்னார் பகவான் ஏழாவது வித்தியாயத்தில் தசிய ஆராதனம் பகவானுக்கு பூஜை பண்ண ஆசை வர்றதுதான் ஏன்னால் நமக்கு கொடுக்க கொடுத்துட்டார் எல்லாத்தையும் நான் கேட்டேன் நான் கடன் அடைக்கணும்னு கேட்டேன் கடன் அடைச்சி கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன் பண்ணி விட்டார் அதனால் அந்த பகவான் அந்த பகவானுடைய மகிமையே மகிமை நடந்ததுனால அதனால் பகவான் அன்பு வந்துவிட்டது ஆனால் இது என்னன்னா இந்த பக்திங்கிறது நாளைக்கு என்ன ஆகணும்னா வளர வளர என்ன ஆகும்னா கஷ்டம் கொடுத்தாலும் இருக்கணும் கஷ்டம் கொடுத்தா இன்னும் சொல்லப்போனால் பக்தி கூடணும் நம்ம நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதையெல்லாம் படித்தோமானா அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் ஜாஸ்தி வந்திருக்கு கஷ்டம் ஜாஸ்தியாக பக்தி மெருகேறி இருக்கு துன்பத் துன்பம் வரும்போது தான் பக்தி விரத்தியாயிருக்கு திருநாவு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் திருநாவுக்கரசு நாயனாரை கொண்டு போய் சுண்ணாம்பு காலை வாயில் போட்டாங்க சுண்ணாம்புக்காள போட்ட உடனே அவர் என்ன பாடுறாருன்னு சொன்னால் சுண்ணாம்பு மாசில்லாத வீணையோட ஒலி கேட்குறதாம் தென்றல் வீசுகிறதான் பாட்டு அப்புறம் இந்த வசந்த காலம் போல் இருக்கான் அப்புறம் தண்ணீரில் பட்டு வர்ற காற்று மாதிரி இருக்கான் காற்று அடிக்கிறதான் இதில் சுண்ணாம்பு எதுனாலேன்னு சொல்றார் கடவுளுடைய திருவடியை நினைக்கின்ற எனக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலை உங்களுக்குலாம் நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கு பாருங்க கற்றுனை பூட்டியோர் கடலினர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே கஷ்டம் வர வரவரத்தான் அவங்களுக்கு பக்தி கூடியிருக்கு நமக்கு கஷ்டம் வந்தா கடவுளை நல்லா தட்டுவோம் நீ கல்லோ மண்ணோ செம்போ இப்பட திட்டுவோம் ஆனாலும் நமக்கு ஒரு ஒரு பற்று பகவான பத்தின உண்மை புரிஞ்சாத்தான் பக்தி வரும் நமக்கு வேகா இருக்கிற பக்தி கிளியரா அது சாஸ்திரம் சத் இப்படியே இருந்ததுன்னு சொன்னா நம்மளியாம பக்தி டெவலப் ஆயிடும் ஆக பக்திங்கிறது விருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று சுவாமி சொல்வார் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பரமாதன் சுவாமி சொல்வார் செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ் கல்டிவேட் லவ் பர் நம்மிடத்தில் நமக்கு இருக்கிற அன்பு வந்து எனக்கு என் மீது அன்பு கூடுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு என் மீது அன்பு கூடுகிறது எனக்கு என் மீது அன்பு குறைகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்மளை நாம் திட்டிப்போம் இன்னொருத்த நம்மளை திட்டால் கோவந்துடும் ஒருவேளை கொஞ்சம் பக்குவப்பட்டால் ஒரு நான் இப்படி இருக்கேன்னு அப்படின்னு நம்மளை சொல்லிப்போம் அதுவே அபூர்வம் அதுவே அபூர்வம் அப்படி ஒருவேளை இன்னொருத்தர் வந்து சொன்னார் அப்படி நாம் சொல்லிட்டாலும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் நீங்கள் சரியில்லை அப்படின்னு நான் சொல்லலாம் நீ எப்படியா சொல்ல போச்சு அப்படின்னு கோபம் வந்துடுமா வராத வந்துடும் என்ன நான் சொல்லிக்கலாம் என்ன நீ சொல்றதுக்கு உனக்கு இப்படி அதிகாரம் இருக்கு நம்ம பேரில் நமக்கு அன்பு இருக்கு ஆனால் மற்றதுல அம்மா கிட்ட அப்பா கிட்ட உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட இதெல்லாம் அன்பை விருத்தி பண்ணணும் இது பெரிய டாபிக் நான் இது சுருக்கமாகவே முடிக்கிறேன் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மனுஷ ஜென்ம மகிமையை புரிஞ்சிக்கணும் நான் ஏன்னா என்னோடய டாபிக் வந்து ஆன்மீக வாழ்வு ஜென்ரல் டாக் அதனால் ஆன்மீக வாழ்வு அதில் வந்து முதல் அம்சம் மனுஷ ஜென்ம மகிமையை புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்வத்த இருக்கணும் கடவுள் அம்மா அப்பா கிட்ட பெரியவங்க எதுலாம் எது பக்தி வைக்கணும்னு சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நம்ம பக்தி வைக்கணும் அன்பு செலுத்தணும் இது மூன்றாவது நாலாவது நாம் தினந்தோறும் பிரார்த்தனையை தவறாமல் செய்து வர வேண்டும் என ஆன்மீக வாழ்வு டாபிக் அதனால் என்ன ஆனாலும் சரி கீதையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாவது அத்தியாயத்தில் யஜ்யதான தப்கர்ம தியாஜ்யம் காரியமேவ தோதானம் தப பாவனானி மனிஷினா யஜம் தானம் தபஸ் இந்த மூணை யாரும் விடக்கூடாதுன்னு சொல்றேன் ஆன்மீக வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வேதம் சொல்லுகிறது தமேவம் வேதான வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ன தானேன தபசா நாசகேன வேதங்களை ஓதுவதாலும் யஜங்களை செய்வதாலும் த தவத்தையும் செய்வதாலும் பண் நல்ல பண்புடையவர்கள் பரம்பொருளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது அதனால் பகவானும் சொல்கிறார் யஜததான தப்கர்ம நியாஜியம் காரியமே தத்து அது செஞ்சுதான் ஆகணும் யஜோதானம் தப்செய்வ பாவனானி மனிஷினா யஜம்னு சொன்னால் நான் சிம்பிளாக அர்த்தம் பண்ணுறேன் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு இடத்துல தனியாக நேரத்தை ஒதுக்கி செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்லாம் சொல்லப்படாது செய்யும் தொழிலும் தெய்வம் அவ்வளவுதான் செய்யும் தொழிலே தெய்வம்னா நாங்கெல்லாம் வந்து எதுக்குங்க தனியா பிரேயர் எல்லாம் பண்ணணும் அனாவசியமானது அது இப்ப தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த பக்தியை டெவலப் பண்ணி பண்ணினாதான் அப்புறம் நம்ம வந்து அது எத்தனை நாளைக்கு இருப்போமோ நமக்கே தெரியாது அந்த இருக்கிறதுக்குள்ள நம்ம தினந்தோறும் டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க கஷ்டம் வரும்போது ரெடியாக இருப்போம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா கஷ்டம் வரும்போது ரெடி பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம் எப்படி கஷ்டம் வரும்போது கஷ்டத்துக்கு ரெடியாக இருக்க வேண்டாமா சுகம் வந்தாலும் சுகத்தை தாங்கி அதுலேருந்து சுகத்தினாலையும் மனசு சஞ்சலமாயிடாம இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிற போதே இதெல்லாம் பண்ணி வச்சுடணும் அப்புறம் வந்து கஷ்டம் வந்த உடனே ஜோசியர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்புறம் அவர்கிட்ட கேட்போம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அவர் ஒன்று சொன்னார்னா அதுலேயே நம்ம வந்து நிறைய கொஞ்சம் விதி விலக்குகள்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்போம் சகசனாமான்னு சொல்லிட்டீங்க ஒரு நாளைக்கு பண்ண முடியலன்னா அஷ்டோத்திரமா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்போம் சரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுவோம் தன அஷ்டோத்திரம் தான் பண்ணுவோம் நமக்கு தான் வீதா இருக்கு சரின்னு சொல்லணும் எப்படியா நம்ம நினைக்கிறத அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல நம்ம கஷ்டமும் தீரணும் அவர் சொன்னதையும் முழுக்க கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணா என்ன ஒண்ண முடியும் எப்போவும் அதுக்கு தயாராக இருக்கணும் வாழ்க்கையில் என்ன வரும்னு யாருக்கு தெரியும் குண்டு போட்டாச்சு உருதம் போட்டு அனுபவப்பட்டாச்சு அதனால் என்ன வரும்னு என்ன தெரியும் நமக்கு அதனால் எப்பவும் தயாராக இருக்கணும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இருக்கட்டும் இந்த டாப்பிக்கை பார்ப்போம் யஜதான தப்கர்ம நத்தியாஜம் காலையிலையும் சாயங்காலமும் அஞ்சு நிமிஷமாவது நேரத்தை ஒதுக்கி நல்ல பகவானை பிரார்த்தனை பண்ணணும் திருக்குறள் உங்களுக்கு நான் வந்து சம்ஸ்கிருதத்தில் கூட சொல்லலை தமிழில் பேசுறதுனால தமிழே சொல்றேன் திருக்குறள் அழகா கடவுளை பற்றி பத்து குரலில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயப்பையன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழாலினேன் பத்து குரலும் பாருங்கோ கடவுளுடைய இலக்கணத்தை அழகாக சொல்லி அவரை வழிபடுற முறையை சொல்லி அதனால் ஏற்படுற பயனை சொல்லி இவ்வளவு அற்புதமாக திருக்குறள் சொல்லி இருக்கிறது ஆகையினால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து விடாமல் பகவானை பிரார்த்தனை பண்ணணும் நம்ம முயற்சி நிறைய இருக்கிறது ஆனா கடவுளுடைய அருள் நமக்கு நிறைய தேவை தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலிதரும் ஒரு இடத்துல வள்ளுவர் அப்ப அதுலேயே தெரியுது தெய்வமும் துணை புரியும்னு தெரிகிறது முயற்சியும் இருக்கிறது தெய்வத்தினுடைய துணை வேணும் ஆனா கண்டிப்பா காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனையை நாம் தவறக்கூடாது மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நான் சாப்பிடாம இருந்தாலும் இருப்பேன் ஸ்நானம் பண்ணாம இருந்தாலும் இருப்பேன் ஒருவேளை ஸ்நானம் பண்ணாமல் இருந்தால் அதுக்காக இது இதுதான் முக்கியம் ஓ இது அப்படி பண்ணிருந்தால் பரவாயில்ல எல்லாமே நம்ம இதுலயே பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னொன்னும் சொல்ற போது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியிருக்கு கம்யூனிகேஷனே ரொம்ப கஷ்டம் அதனால ஸ்நானம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை ஓ அப்படின்னா சௌரியமா போச்சு அடுத்த அடுத்தது நீ பிரார்த்தனை பண்ணுங்கிறது மனசுல பதிய மாட்டேங்க இல்லை ஸ்நானம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை நம்ம இது பண்ணாட்டாலும் பரவாயில்ல மற்றது எதுவும் இருக்கோ இல்லையோ பிரார்த்தனையை மாத்திரம் விடக்கூடாது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூட மட்டி திற அருணகிரி அதனால பண்ணி ஆகணும் நம்ம அது கிடையாது கடமை முதல்ல நமக்கு தெரியாது பிரார்த்தனை பண்ணி பண்ணி மனசை பலப்படுத்தினட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற மன மன பார்த்தா தெரியும் எத்தனையோ நாள் பண்ணி நான் பூஜா பலன்னு எத்தனையோ நாள் பண்ண பிரார்த்தனையோட பலன் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய துக்கத்தை என்னால் எதிர்கொள்ள முடிஞ்சிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக பூஜையே அதாவது ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ண வேண்டும் நீங்கள் பெரிய புஷ்பா அதுக்கு இதெல்லாம் போட்டு சகசனாமாச்சனையெல்லாம் பண்ணுறதோ இல்லையோ ஒரு அஞ்சு நிமிஷம் முதல்ல அஞ்சு நிமிஷம் தான் சொல்கிறேன் எத்தனை நேரம் வேணாலும் பண்ணலாம் பகவானுக்கு நம்ம வாழ்நாளையே கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க எவ்வளோ தூரத்துக்கு டயத்தை கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நிம்மதி ஆனால் நம்மளால் நம்ம இருக்கிற பிஸியஸ்ட்டு வேர்ல்டில் அதெல்லாம் முடியாது அதனால் நமக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரத்தில் ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் அந்த வழி என்னன்னு கேட்டால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது காலையிலையும் சாயங்காலமும் பகவானை நன்றாக பிரார்த்தனை பண்ணுறது யஜம் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாம் தானம் பண்ணுறது பொருள்களையெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற லோப புத்தி குறையறதுக்காக நல்லா தானம் பண்ணணும் அது சாஸ்திரம் அதை ரொம்ப முக்கியமாக சொல்லுது தானம் பண்ணுறது இதெல்லாம் கீதையில் நீங்கள் பார்க்கலாம் கடைசியில் வரும் சாத்திகம் தானம் ராஜசந்தானம் தாமசதானம் வேதமெல்லாம் சொல்லுகிறது தானமித் தானம் யஜா நாம்வரு தந்திணா லோகே தாத்தாரகம் சர்வூதீவந்தி தானே நாரா தீரபானுதந்தானே நிஷந்தோ மித்தா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாக தானம் பரமம் வதந்தி தானத்தினால என்னெல்லாம் நன்மை ஏற்படும் லிஸ்ட் தானஞஜானம்பரூந்திணா லோகே தாத்தாரகம் சர்வூத்தியுபீவந்தி தானே நாரா தீர்பா நுதந்த தானேத்தோ மித்திரா பவீ தானே சர்வ் பிரதிஷ்டம் தானம் பரமம் வதந்தி அதனால தானத்தை பத்தி நிறைய சொல்ல விரிவாக சொல்றதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை அதனால தானம் நம்ம கிட்ட லோப இருக்கு நிறைய சேத் சேர்த்து நினைக்கிறோம் நினை உண்மையில் பார்த்தோம்மாண்ணா தானத்தில் தான் ஆனந்தம் இருக்கு நம்ம அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடணும் இல்லை நம்பதிரி தானம் பண்ண மாதிரி பண்ணிடும் ஆகினால் நிறைய தானம் பண்ணி பண்ணுறதுன்னா நம்மளுடைய நம்மளுடைய நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பத்தில் ஒரு பங்கு தானம் பண்ணணும்னு மது தர்ம சாஸ்திரம் சொல்கிறது அது தானம் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணினா நமக்கு அதனால் சில மனசுக்கு சக்தியெல்லாம் வருகிறது தானம் தபஸ் நாம விரும்பி நம்முடைய வசதிகளையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் பாத யாத்திரையாக இதெல்லாம் வந்து தபஸ் இது சரீரத்தை கொஞ்சம் வருத்திக்கிறது நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நம்முடைய உள்ளம் பண்பு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் இது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புரியவே புரியாது யாரும் இது ஏற்றுக்கிறதும் இல்லை எவ்வளவு தூரத்துக்கு எளிமையாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மனதிலே நிம்மதி ஏற்படுகிறது நாம் நிறைய பெருக்கின்றே போனோமானால் நமக்கு அது இருக்க இருக்க நிறைய ந கிடைக்கும்னு நினைப்போம் அப்புறம் கடைசியில் அதை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாக போய்டும் நம்ம எல்லோரும் யோகத்தை பண்ணுவோம் க்ஷேமத்தை சரியாக பண்ண முடியாது சம்பாதிக்க தெரியும் அதை மெயின்டைன் பண்ண தெரியாது அப்புறம் ரொம்ப சிரமப்படுவோம் அதனால் எளிமையாக இருக்கிறது அதுதான் தபஸ் ஒரு நமக்கு எல்லா சௌரியம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த சௌரியங்களை அனுபவிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்ஸெல்லாம் இருக்கும் நமக்கு ஏசி ரூமே இருக்கும் ஒரு நாளைக்கு மே மாதம் ஏசியெல்லாம் போடாமல் வீட்டுக்குள்ளேயே நம்ம சாதாரண விவகாரம் பண்ணுறதே மே மாதத்தில் ஒரு நாளைக்கு நான் ரொம்ப நாளைக்கு சொல்லலை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதுவும் பகவான் நாமாவை சொல்லிகிட்டு இருந்தால் கஷ்டமே தெரியாது கடவுள் பேரை சொன்னோம்னா ஏசி இல்லைன்னு தெரியாது ஏன்னா உள்ளே ஏசி வந்துடுறதோ இல்லையோ அப்புறம் வெளியில் என்னத்துக்கு ஏசி ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறது ஆனால் அது நாள நாளடைவில் அது வரும் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் கொஞ்சம் காலப்போக்கில் அது வந்துடும் இப்போ யக்ஞதான தபஸ் பண்ணணும் இது மூணாவது நாலாவது பாயிண்ட் யக்ஞ தான தபஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் வயசாக ஆக கொஞ்சம் வேலைகளை எல்லாம் குறைச்சி கடவுளை நினச்சி தியானம் பண்ணுறதுக்கு மனசை பழக்கணும் தனியாக சகுண பிரம்ம உபாசனான்னு சாஸ்திரம் சொல்கிறது இதையும் பண்ணணும் இது ஒரு முக்கியமான இது சகுண பிரம்ம தியானம் இதை கீதையில் பகவான் சொல்லுகிறார் ஏழாவது ஆறாவது அத்தியாயத்தில் உனக்கு வய நல்லா இந்த முறைப்படி நீ வாழ்ந்துட்டே வந்தியானால் உனக்கு காலப்போக்கில் இந்த உலக விஷயங்களில் உனக்கு பற்று குறைஞ்சு போயிடும் நீ உட்காருவே ஒரு இடத்துல அமைதியாங்கிறார் நமக்கு இப்பெல்லாம் உட்கார முடியாது ஒரு மணி நேரம் கிளாஸில் உட்காரதே பெரிய கஷ்டம் அதனால் நமக்கு இப்போ ஒரு இடத்துல பொறுமையாக உட்கார்ந்து சத்விச்சாரங்களையெல்லாம் பண்ண முடியாது ஆனால் என்னாகும்னா இப்போ நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணி மனுஷன்மா மகிமே புரிஞ்சு சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வச்சு எல்லாரிடத்துலையும் பக்தி பண்ணி யஜ்யதான தபஸ் எல்லாம் பண்ணினோம்னா வாழ்க்கையிலே நம்மளுக்கு ஏற்படுற அனுபவங்களால் என்னாகும்னா யதாஹினேந்திரியார்த்தேஷூ நகர்மஸ்வனுசஜதே சர்வசங்கல்பந்நியாசி யோகாரு தோச்சியதே நாலாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் ஆறாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது எப்ப உனக்கு இந்திய விஷயங்கள்லையும் செயல்கள்லையும் விருப்பம் குறைந்து விடுகிறதோ எதனால விஷயங்கள்லாம் புரிய புரிய புரிய தத்துவங்கள்லாம் நன்றாக புரிய புரிய இந்த வேர்ல்டு திங்ஸ் வேர்ல் திங்ஸ்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடுங்க பகவான் நல்லாவே சொல்ற இந்திரிய அர்த்து கர்மசு எதா அனுஷஜஜ்ஜத்தை என்ன அனுஷஜத்தை அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் இந்தியெல்லாம் க்ளப்புக்கு போகிறது ஒரு காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டு சார் அங்கெல்லாம் போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு யாரையாக கூப்பிட்டு கூட்டு ஃபோனில் பேசுறதுலாம் ஒரு காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டு அலையிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம் அந்த அந்த இதெல்லாம் போயாச்சு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணினேன் இப்போல்லாம் அதெல்லாம் போச்சு அப்படிங்குறோம் அது வருங்கிறார் பகவானே அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வருங்கிறார் எப்படி ஸ்ப்ரிச்சுவாலிட்டியில் வரும்னா இதுலேலாம் இன்ட்ரெஸ்ட் போயிடும்னு அர்த்தமில்லை ஒரு காலத்தில் நான் யஜ்யதானந்தபெல்லாம் பண்ணினேன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் புரிஞ்சுன்னு கடைசியில அடிப்படையை ஆசைச்சு விடக்கூடாது நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க இதெல்லாம் வந்து இப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம்மாண்ணா இதுல நீங்க சொல்றதுல ஒன்று ரெண்டு கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்க ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க போறோம் அப்படிதான் நிறைய பேர் போயிடுவாங்க நான் இருக்கிற நிம்மதி நீங்க அடைய முடியுமோ அடைய முடியாது ஒரு ஒருத்தருக்கும் அதாவது நம்ம எல்லாரும் சாந்தி அடையணும்னா அதுக்காக கடுமையா நம்ம உழைக்கணும் அப்ப இந்திரிய விஷயங்கள்ல நமக்கு மனசு போன உடனே கிருஷ்ண சொல்றார் நீ ஒரு இடத்துல அமைதியா உன்னால உட்கார முடியும் சாஸ்திரம் படிக்க முடியும் அதை ஞான தியானம் பண்ண முடியும் உன்னால இதெல்லாம் உனக்கு அமையும்ங்கிறார் பகவான் யோகா ரூட ஸ்ததோச்சது அப்போ நீ வந்து யோகா அதற்கு பிறகு நாம் வேதாந்த சாஸ்திரத்தை படித்து நம்முடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளலாம் நான் இந்த அளவிலே இதை நான் நிறைவு நான் சொன்ன கருத்துக்கள் மனித பிறவியின் மாண்பு தமிழில் ரொம்ப தூய தமிழில் மனித பிறவியின் மாண்பு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் மனுஷ ஜென்ம மகிமா மத நூல்களில் ஆழ்ந்த நம்பிக்கை ஸ்ரத்தா மூன்றாவதாக